வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து செய்தி சேவை ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் பிரியன் தமிழக செய்திகள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மரக்கானம் முதல் ராமேஸ்வரம் வரையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது விவசாயிகள் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் என சுமார் மூன்று லட்சம் பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் கோவையில் உள்ள செல்வ சிந்தாமணி குளத்தில் திடீரென்று ஆயிரக்கணக்கில் மீன்கள் செத்து மிதக்கின்றன அழகிரி நினைத்தாலும் அல்லது அண்ணன் நேரு நினைத்தாலும் பிரித்துவிட முடியாத உறுதியான கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் தெரிவித்துள்ளார் சென்னையை தவிர மற்ற பகுதிகளில் தண்ணீர் பிரச்சினை இல்லை என மதுரை வடக்கு தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார் வைகுண்டர் உருவ வழிபாடு இல்லாதவர் ஏதோ ஒரு படத்தை வைத்து தமிழக பாடப்புத்தகத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அதை உடனடியாக மாற்ற வேண்டும் என ஐயா அறநெறி பரிபாலன இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை ஒன்றில் எட்டு திருநங்கைகள் காவலர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளன திருப்பதி ஏழுமலையானுக்கு சொந்தமான ஒரே ஒரு பைசா திருடு போயிருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரங்காவலர் குழு தலைவராக பதவியேற்ற ஜெகனின் சித்தப்பா பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளத்த மழை பெய்து வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் துணைத் தலைவராக தனது தம்பியையும் ஒருங்கிணைப்பாளராக மருமகனையும் அக்கட்சித் தலைவர் மாயாவதி நியமித்துள்ளார் உத்தரகாண்ட் பனிமலையில் கடந்த மாதம் காணாமல் போனவர்களில் ஏழு பேர் பிரேதங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் செல்போன் டவர் கதிர்விச்சால் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து என்பதற்கான அறிவியல் ஆதாரங்கள் எதுவும் நீதிமன்றம் தெரிவிப்பமயமாதல் மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த காரணங்களால் இனி வரும் காலங்களில் உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளில் மழை குறைவினால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தெலங்கானாவில் சித்தியேட் பகுதியில் தெருக்களில் சுற்றித் திரும்ப ஏராளமான நாய்களை நகராட்சி ஊழியர்கள் சட்டவிரோதமாக விஷம் வைத்துக் கூறப்படுகிறது இதனால் அந்த நகராட்சி ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்திம் ஆண்டின் உலகின் சக்தி தலைவர்கள் பட்டியலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார் இது தொடர்பாக பிரிட்டனிலிருந்து வெளிவரும் பிரிட்டிஷ் ஹெரால்டு பத்திரிகை நடத்திய கருத்துக்கணிப்பில் இம்முடிவு தெரியவந்துள்ளது எத்தியோப்பியா நாட்டின் ராணுவ தளபதி சுட்டுக் செய்யப்பட்டார் எங்கள் விவேகத்தை பலவீனமாக மதிப்பிட வேண்டாம் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் அமெரிக்கா இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார் மார்க் எஸ்பர் என்பவரை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தேர்வு செய்தார் கம்போடியாவில் ஏழு திருமாடி கட்டிடம் இடிந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது ஹாங்காங்கில் நீடித்த பதினாறு மணி நேர பிறகு அங்கு பதற்றம் சற்று தணிந்துள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த அளவை எட்ட வேண்டுமானால் உங்களின் ஒத்துழைப்பு மத்திய அரசுக்கு அவசியம் தேவை என்று முப்பத்தி ஐந்தாவது ஜி எஸ் டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் பிரதிநிதிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் இருசக்கர வாகனங்களில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருகிறோம் என்று கூறி நொய்டாவைச் சார்ந்த இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு விடும் நிறுவனம் ஒன்று ரூபாய் கோடி அளவில் மோசடி செய்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நிதி மோசடி செய்து வெளிநாடு தப்பிச் சென்ற குற்றவாளி மெகுல் சக்சியை விமான ஆம்புலன்ஸ் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து தயாராக இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஸ்டீல் அலுமினியம் ஆகியவற்றுக்கு அமெரிக்கா வரியை அதிகரித்துள்ளது இதற்கு பதிலடி தரும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாதாம் பருப்பு அக்ரூட் கொட்டை ஆப்பிள் மொச்சை அவரை போன்ற தாவணியங்கள் உட்பட இருபத்தி பொருட்களுக்கான சுங்க வரியை இந்தியா உயர்த்தியுள்ளது பெரிய நகரங்களில் உள்ள மால்களில் இயங்கும் மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளில் மின்னனு டிக்கெட் வழங்க வேண்டும் என்று கடந்த வெள்ளியன்று மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்தது வாகனங்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விகிதத்தை சதவீதமாக குறைக்க வேண்டும் என இந்திய மோட்டார் வாகன தயாரிப்பாளர்கள் சங்கம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஜூன் பதினான்காம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நாற்பத்தி கோடி டாலராக குறைந்துள்ளது என ரிசர்வ் வங்கி புள்ளி தெரிவித்துள்ளது தங்கம் விலை பவனுக்கு நூற்று ரூபாய் அதிகரித்து இருபத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பெண்கள் உலக ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் ஜப்பான் அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது கொட்டாபி விடுவது இயல்பானதுதான் என்று விமர்சனம் செய்த ரசிகர்களுக்கு பாகிஸ்தான் கேப்டன் பதிலடி கொடுத்துள்ளாா் தனியார் தொலைக்கட்சியில் பிக் Boss எனும் நிகழ்ச்சியின் சீசன் மூன்று நேற்று தொடங்கியது தனது நாட்டை இப்படி ஆக்கிவிட்டார்களே என கோபம் இருப்பதாக நடிகர் கமல்ஹாசன் இதில் பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நேற்று நடைபெற்றது இந்த தேர்தல் நடக்காமல் இருந்திருக்கலாம் என்று தேர்தல் முடிந்தவுடன் பாண்டவர் அணியினர் தெரிவித்தனர் நிறைய பேருக்கு ஓட்டில்லை தபால் வாக்குகளில் நம்பிக்கை இல்லை என்று சுவாமி சங்கர்தாஸ் அணி குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்